வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா எடுத்தால் குறைவது செல்வம் கொடுத்தால் வளர்வது கல்வி ஆம் எடுத்தால் குறைவது செல்வம் கொடுத்தால் வளர்வது கல்வி என்கிறார் டெலிமஸ்